அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குறித்தது கூராமை கொள்வாரோடு ஏனை உறுப்பு ஓர் அணையரால் வேறு குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்பு ஓர் வேறு பிறர் நினைத்ததை அவர் சொல்லாமலேயே அரிய வல்லவரோடு அவ்வாறு அறியும் ஆற்றல் இல்லாதவரை ஒப்பிட்டு பார்த்தால் அறிவால் அவர் ஒப்புடையவராக ஆக மாட்டார் கல்லாமை அதிகாரத்தில் இருக்கிற பத்தாவது குரட்பாவை இங்கு நாம் ஒப்பு பார்க்கலாம் விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அந்த குரட்பாவிலே ூல் கற்றாரோடு ஏனையவர் விலங்கொடு மக்கள் உடல் அளவில் மக்களாக இருந்தாலும் அவர்கள் கற்கவில்லை என்றால் விலங்குக்கு ஒப்பாவர் அதாவது விலங்கையும் மக்களையும் ஒப்பிட்டு பார்த்தா மக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களோ விலங்கு எப்படி நாம வேறையாக நினைக்கிறோமோ அதே மாதிரி படித்தவங்களையும் படிக்காதவங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா படித்தவர்கள் தான் மனிதர்கள்னு சொல்ல முடியும் மற்றவர்கள் மனித வடிவிலே இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கம்ப ராமாயணத்துல விபீஷண ஏற்றுக்கொள்ற விஷயத்துல எல்லோரும் கருத்து கூறிய பிறகு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஹனுமாரிடம் கேட்கிறார் அதனை கம்பர் பின்வருமாறு எடுத்துச் சொல்லுகிறார் ஒரு பொருள் யாவரும் ஒன்ற கூறினார் செரி பெரும் கேள்வியாய் கருத்து என் செப்பு என நெறி தரு மாருதி என்னும் நேரிலா அறிவனை நோக்கினான் அறிவின் மேல் உளான் உன்பழகான பாடல் அறிவின் மேல் உளான் அப்படின்னா அறிவுக்கு அறிவாக விளங்கக்கூடிய ராமபிரான் உருபொருள் யாவரும் ஒன்ற கூறினர் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் எல்லோரும் ஒரே தன்மையாக பேசினர் செறி கேள்வியாய் செறிந்த நிறைந்த கேள்வி செல்வம் உடையவனே அப்படின்னு பார்த்து சொல்ற கருத்து என் செப்பு என கருத்து என்ன கூறுவாயாக என்று நெறி தரு என்னும் நன்னெறியில் நிற்கும் மாறுதி என்ற நேரிலா அறிவனை நோக்கினான் நிகரில்லாத அறிவுடையவனை ராமபிரான் குறிப்பாக பார்த்தார் இதுல இருந்தே தெரிகிறது இல்லையா மற்றவங்கள்லாம் ஆஞ்சநேயருக்கு நிகர் இல்லைங்கிறத ராமர் புரிய வைத்து விடுகிறார் இந்த இடத்துல நமக்கு கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் கவை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் மூதுரை பாடல் பதிமூணாவது பாடல் கவை போன்ற கிளைகளையும் நீண்ட குச்சிகளையும் உடையதாகி காட்டில் வளர்ந்து நிற்கும் அந்த மரங்கள் நல்ல மரங்கள் ஆகாது கற்றோர் நிறைந்த அரங்கத்தில் ஒருவர் நீட்டிய ஓலையை அல்லது நீண்ட ஓலையை வாசிக்காமல் நின்றவனும் பிறர் முக அறிந்து செயல்படாதவனுமே நல்ல மரங்களாம் சரியான மரம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இந்த பாட்டு இருக்கு இனி பதவரை பார்க்கலாம் குறித்தது ஒருவன் தன் மனத்தில் நினைத்ததை கூராமை அவன் சொல்லாமலேயே கொள்வாரோடு அறிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவரோடு ஒப்பிடும்போது ஏனை அவ்வாற்றல் இல்லாத மற்றவர்கள் உறுப்பால் உடல் அவயவங்களால் ஓரணையர் ஒரே தன்மை இருந்தாலும் வேறு அறிவினால் வேறுபட்டவர்களே ஆவார்கள் ஒருவன் தன் மனத்தில் நினைத்ததை அவன் சொல்லாமலேயே அறிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவரோடு ஒப்பிடும் அவ்வாற்றல் இல்லாத மற்றவர்கள் உடல் அவயவங்களால் அதாவது உறுப்புகளால் ஒரே தன்மை உடையவர்களாக இருந்தாலும் வேறுபட்டவர்களே ஆவார்கள் ஏனை உருப்புவோர் அனையரால் வேறு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓமாரானந்த மகா சுவாமிகளின்